தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீதி இல்லாமல் வாழுகிறவர்கள் நன்றாய் வாழுகிறார்கள் நானோ பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு கத்திற்கு முன்பாக நீதியை செய்த போதும் கத்தருடைய கற்பனைகளையும் நியமங்களையும் சரியாய் கை கொண்டு வந்த பொழுதும் ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பாடுகள் என்று புலம்பும் தேவ பிள்ளையே இதோ உன் புலம்பலை கேட்ட தேவன் தம்முடைய பூஸ்தலராகிய எஸ் ஏசுதாசன் அவர்கள் மூலமாக உன் வாழ்க்கையை கழுகைப் போல உயர பறக்கும்படி செய்ய உனக்கு ஆலோசனையையும் ஆறுதலையும் சொல்ல விரும்புகிறார் அதி சீக்கிரத்தில் நீங்கி போகும் இந்த லேசான உபத்ரவம் உனக்கு அதிக நித்திய கன மகிமையை கொடுக்கப் போகிறது இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் புதிய சிலேம் சபையிலிருந்து வெளியாகிறது ஆமே லே இலையா தேவனுடைய பரிசு நாமத்திற்கு மயம் உண்டாவதாக இந்த மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள் ஐந்து பரிசுத்தினாளிலும் தேவனுடைய திருச்சபை ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு ஆராதனை எடுக்க மகாபரிசுத்தரை துதிக்கொழுந்து கொள்ள ஆண்டு ஒரு நல்ல கருவைக்காக ஆண்டவர நாம் சோதரிப்புமாக லே தேவனுக்கு மயம்மை உண்டாவதாக கடந்த நிமிஷம் வரைக்கும் கருத்த நமக்கு நல்லவரும் போதுமானவருமா இருந்தார் அதற்காக நான் ஆண்டவருக்கு வாழ்த்தல் செலுத்துகிறேன் ஹலே லோயா என்னுடைய திருச்சபைக்குள்ளே பிரசுத்த ஆவியானவர் வித்தியாசமாக கிரியேட் செய்கிறார் கடந்த புல்நேட் பழைய ரெண்டு அதாவது கூடி வந்திருந்த எல்லாருக்கும் தனித்தனியாக ஆவியின் அபிஷேகத்திலேயும் கிருவைகள் வரங்களிலேயும் வித்தியாசமாக அழுந்ததாக தெரிந்தது அது நடைமுறையிலே வருகிறது அது அந்த ஆவியின் பிரசவத்தை நான் இந்த ஆராதனையில் உணர்கின்றேன் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஹேலே லோயா நெருங்கிக் கொண்டிருக்கின்றபடியால் ஆண்டவர் அவருக்கு எதிராக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் ஹெலேலு நம்மவர்களிலும் சில அதாவது அடிக்கடி நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வந்து முறையிடுகின்றார்கள் அதாவது இப்படியெல்லாம் இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி இதனுடைய காரணம் என்ன என்று நான் தியானிக்கும் போது ஒரு சம்பவத்தை மத்தியில் சொல்லும் முடியாத எனக்கு ஒரு சில வாக்கியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவைகளை நாம் தியானி இதற்காகத்தான் கத்தனை நடத்துகின்றார் என்பதை நாம் மட்டும் உணர்ந்து ஆண்டு நன்றி சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறது இல்லை என்று அவர் சொல்லுகிறார் எந்த பக்கத்தில் நெருக்கம் வந்தாலும் அது நம்ம ஒடுங்கி போக விடாது கத்தராகிய தேவன் நம்ம ஒரு நோக்கத்தோடு அப்படி செய்கிறார் என்பதை உணர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த நாளிலும் நாம் அறிய வேண்டிய சத்தியங்களை சுருக்கமாய் தேவ சமூகத்தில் இன்றும் பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஹாலையிலோயா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக எடுத்தவர்கள் ஏகமாய் வாசிக்கலாம் பாகம சுகம் முப்பத்தி ரெண்டு அதிகாரம் பதினொன்றும் பனிரண்டு வசனங்களை வாசிக்கலாம் கூட்டை கலைத்து அழகிதன் கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடி விரித்து செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் போதும் தேவனுக்கு மெய்மை உண்டாவதாக இந்த நாளில் நாம் அறியக்கூடிய சத்தியம் என்ன தேவனுக்கு மய்மய அதாவது கழுகின் தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடி ரெக்கைகளை விரித்து என்ற இந்த சம்பவத்தை நாம் இந்த வேதவசனத்தில் பார்க்கின்றோம் கழுகு கழுகுகளுடைய சம்பவத்தபமான சொல்லியிருக்கின்ற கழுகு என்பது அது ஒரு உன்னதத்திற்கு பறக்கக்கூடிய பறவை எல்லா பறவைகளை விட மேல் நோக்கி உன்னத வரைக்கும் பறக்கிற ஒரு பறவைதான் கழுகு என்று நாம் காணுகின்றோம் அந்த கழுகுக்கு மரணம் இல்லை என்று நாம் காணுகின்றோம் அவைகள் அடிவெட்டு சேதப்பட்டு சொத்தால் ஒழிய வயதாகி சாகிறது அவைகளுக்கு உரிய உணக்கத்தை நாம் பார்ப்போம் தேவனுக்கு மயமே உண்டாவதாக அதுபடினால அந்தவராகிய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் கழுகி தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடி பிரித்து என்பது அதாவது கழுகுதன் கூட்டை எப்படி கட்டும் என்றால் குச்சிகளை தனிகளை கம்புகளை வைத்துதான் அது முதல்ல ஆரம்பிக்கும் அதற்கு மேல சிறிய சிறிய சில மிருதுவானர்களை கொண்டு வைக்கும் அதற்கு கொஞ்சம் முள்ளுகளையும் வைக்கும் இந்த முள்ளுகளை வைத்துவிட்டு அதற்கு மேலே பஞ்சியை கொண்டு வந்து பிரிக்குமா அதாவது அந்த முள்ளு வந்து பஞ்சியை ஒதுங்க விடாமல் இருப்பதற்காக முள்ளு எவ்வளவு அறிவுள்ள பரவை பாருங்கள் முள்ளுகளை வைத்துவிட்டு மேல பஞ்சிகளை கொண்டு வைத்துவிட்டு அதற்கு மேலே முட்டையிடும் முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொறித்து விடும் குஞ்சு அந்த குஞ்சு உடம்புல முடி இருக்காது ரொம்ப மென்மையாக இளமையான உண்டாயிருக்கும் இந்த பஞ்சியில் அதற்கு ரொம்ப சுகமாக இருக்கும் நேரத்துக்கு நேரம் நேரத்துக்கு நேரம் அந்த தாய்ப்புறவை ஆகிட்டு கொண்டு வாயில கொடுத்துக்கொண்டே இருக்கும் அது அப்படி எப்படி எதிர்பார்த்து கொண்டே அந்த பஞ்சு மத்தையில் படுத்து தூங்கி கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கின்ற போது அந்த தாயினுடைய நோக்கம் என்ற பிள்ளையை நான் கடைசி வரைக்கும் இப்படியே படுக்கையில் வைத்து போட்டு ஆட்டி முழு மாற்றிவர் வாழ்க்கையை சில வித்தியாசங்கள் வருகின்றது ஆரம்ப கால்களில் கூப்பிட்டவுடனே கிடைக்கும் போகிறார்கள் சிலர் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் கண்காட்சிகளை பார்த்தோம் குடித்துவிட்டு இல்லாமல் இருந்தது கூட்டை கலைத்து என்று தேவன திருவாக்கு சொல்லுகின்றது முதலாவது என்ன செய்ய பஞ்சியை மெதுவாக எடுக்கமா பஞ்சு எடுத்த உடனே அது குஞ்சு போகுது முள்ள குச்சில நடந்து காலு காலம் சத்தம் போடுது சத்தம் போடுது ஐயோ ஐயோ பெரிய வேதனையான இதா இருக்கிறது அந்த நோக்கம் என்ன உடம்புல கொஞ்சம் காய்ப்பு பிடிக்கணும் பிடிக்க கூட்டுக்குள்ளே கிடந்து குஞ்சாவை கிடப்பதற்கு அல்ல உடம்புல கொஞ்சம் காய்ப்பு பிடித்து மாறணும் அப்படிங்கிறதுக்காக பஞ்ச தூரம் எடுத்து விடுது பஞ்சு குச்சில நடந்து அந்த இது கொஞ்சம் கிடைத்த உடனே அந்த முள்ள பெரிய சின்ன குச்சிகள் பஞ்சு மாறி குச்சி எல்லாம் எடுத்து வெறும் கட்டையில் அடைந்து கொள்கிறது ஐயோ ஐயோ ஐயோ என்று புலம்புகின்றது அருமையானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கையை நம் நன்கு கவனித்து ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் எப்படி நடத்துவார் அதாவது மற்ற உலகத்தாரி போல அவர்களுக்கெல்லாம் மனம்போல் வாழ்கிறார்கள் எப்படி இல்லாமல் செய்கிறார்கள் அவருக்கு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே நமக்குத்தானே மூன்று வேளை வீட்டில ஜபம் பண்ணுகின்றோம் கேட்கவும் செய்வார்கள் மூன்று வேலை ஜோமனுக்கு குறைவும் இல்லை உங்களுக்கு உபத்தருவத்துக்கு அளவும் இல்லை என்று கேட்கிறவர்களும் அனுப்பி நம்முடைய காதல வார்த்தையை போட்டு சிந்திக்க வைப்பான் என்பதை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அதான் எழுபத்தி மூணாம் சங்கத்தில் ஆசா சொன்னார் வாசிக்க வேண்டாம் பார்த்துக் கொள்ளுங்கள் அவர் என்ன சொல்லுகிறார் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றுதான் என்றால் அப்படிப்பட்ட ஒரு சிக்கிய அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து விட்டது அது வரைக்கும் துர்மார்க்க செழிந்து இருக்கிறதை கண்டவுடனே இவரால் சகிக்க முடியவில்லை அவன் குழு கொழுன்று இருக்கிறான் அவன் அதாவது கொழுப்பினால இழுப்பாக நான் என்னுடைய பிள்ளைகளெல்லாம் எப்படி குழு கொழுன்று என்னுடைய வயல் நிலங்களெல்லாம் குழு இருக்கின்றது நான் எங்கே நீர் விட்டு தோண்டினாலும் தண்ணீர் ஏராளமாய் சுரந்து வருகின்றது சவுக்கியமாயிருக்கிறேன் இதற்கு கடவுள் எதற்கு கடவுள் எங்கே என்று சொல்லப்படுகிறோமே நிலையில அவரை போல துன்மார்க்க நான் ஈடுபடவில்லை என்ற போதிலும் என்னுடைய வாழ்க்கையில் துன்பம் முடிவை நான் காணுவேன் போய் காடு உட்கார் தியானத்தில் இருக்கின்ற நேரத்தில் துன்மார்க்கின்ற தேவன் காட்டுகிறான் அவர் சர்க்களான இடத்துல போய் கொண்டிருக்கிறார் எப்போ கால தவறுகிறதோ பாதாளத்தில் ஒரு நொறுங்கி போவான் மறுபடியும் நீயோ நிச்சயத்திற்கு எதிராக வழிநடத்தப்படுகின்றார் ஹெலோயா கர்த்தர் சென்ற பாதை அந்த துன்பத்தின் பாதை தான் அந்த பாதையிலே செல்வோர் அங்கே போய் சேர்வார்கள் கர்த்தரின் பாதை துன்பத்தின் பாதை அலையிலா ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் நான் இருக்கிற இடத்துக்கு வர விரும்பினால் அவன் தன் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சிலுவை அல்ல நம்முடைய சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள் துன்பங்கள் தொல்லைகள் இவர்களை சுமக்க வேண்டிய மேல் கருத்து அதிகம் அனுபவின்றாரோ அவருடைய வாழ்க்கையில என்ன அனுமதிப்பார் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு சின்ன கீழே எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருக்கிற பாடம் மாதிரி இருக்காது மேல போக போக போக போக எவ்வளவு கஷ்டமான பாடங்கள்லாம் அவர்களுக்கு வருகிறது பாருங்கள் எதற்காக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இந்த பிள்ளைய ஒரு நல்ல ஸ்டேஜில் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அதே அதைவிட பன்முடங்காக நம்மை உருவாக்க சிறு சித்து படைத்த அருமை தேவன் நமது மேல் வைத்திருக்கிற அன்பினாத நம்முடைய ஸ்டேஜில் மாற்ற மாற்றம் நேற்று இந்த மாதிரி இன்றைக்கு இல்லை இப்படியே வருகிறது இவைகளெல்லாம் அவரை போல் நம்மை மாற்றுவதற்கு வாசங்கிய சங்கீதத்தில் நூற்றி மூன்றாவது சங்கீதம் ஐந்தாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிகள் நன்மையினால் வாய் திருப்தியாகிறார் எதிர்க்கு சமாதானமாக கழுகுக்கு சமமாகலையா அந்த கழுகை பல இடங்களிலே ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் மகிமை உண்டாவதாக அருமையினால் அருமையானவர்களே இன்று நாம் அறிகிற காரியம் என்றால் கூட்டை கலைத்து என்பது கூட்டை கலைத்த அந்த குஞ்சுக்கு ஸ்ரேஜ் மாறுகிறது பஞ்சமத்தை போய் இப்பொழுது குச்சில் நடந்து உருளுகின்றது சத்தம் போட்டுக் கொண்டு கிடக்கின்றது கத்தோடைய நோக்கம் என்ன தாயினுடைய நோக்கம் என்ன என்னை போல பிள்ளையும் பறந்து வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கழுகு அப்படி செய்கிறது திரும்ப வயது இளம் வயதான உடனே பறக்க முடியாது சக்தி இல்லாத நேரத்தில் குகைக்குள் போய் உட்கார்ந்து கொள்ளுமா குகைக்குள்ள போய் அப்படியே இருக்குமா ஒரு தியா ஒரு சந்யாசி ஒரு தியாகி ஒரு கடவுடை பிள்ளை தியானத்தில் இருக்கின்றது போல அதுவே அப்படியே இருந்து விடும் இயலாது ஒன்றுசு ஏலாது அங்கேயும் அங்கேயே போயது அப்படியே இருக்கும்போது அலகுகள் எல்லாம் உதிருமா இந்த ரெக்கைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக உதிர்ந்து சின்ன குஞ்சு மாதிரி ஆகிவிடுமா சின்ன குஞ்சு மாதிரி ஆகி அப்புறம் திரும் திருப்ப புதிய இறகுகள் சிறகுகள் எல்லாம் முளைத்து அது வெளியே வந்து இளம் பிராயத்தில் இருக்கின்றது போல பறக்கமா அருமையான கற்றுப்பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில வருகிற துன்பங்கள் துயரங்கள் இடுக்கங்கள் நெருக்கங்கள் இவர்களெல்லாம் எதற்காக இங்கே வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான மனப்பிரயாசங்கள் உண்டு என்பதை ஒருவருக்கும் இல்லாமல் எல்லோருக்கும் அப்படிப்பட்ட இவைகள் உண்டு அண்டவராகிய தேவர் அதாவது இந்த கழுகு கூட்ட கலைக்கின்றது போல நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி அடிக்கடி அடிக்கடி இந்த சேஞ்சிகள் உண்டாகி உலகத்தை வெறுக்க மேலானதுகளை நாட அந்த குஞ்சை மரத்தில் கூற என்னை போலத்துக்கு பறக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தாய்ப்பறவை அந்த குஞ்ச நடத்துகிறது இதை உணர்ந்த சங்கீதக்காரன் திரும்ப வாலு வயதாக்குவார் சகோதரர்கள் போனா இது முடிச்சுக்கிட முடியுமா அதாவது நம்முடைய சபை நம்முடைய பிராஞ்சிலிருந்து நம்முடைய குடும்பத்திலிருந்து போனா இவர்கள் தான் என்று அறிய முடியுமா என்று கேட்டார்கள் ஆனால் கத்துட வார்த்தை சொல்லுகிறது அங்க எல்லோரும் எப்படி இருப்பார்களாம் தேவ தூதர்களுடைய என்று வேதம் சொல்லுகிற போல நம்மை ஆக்குவதற்காகத்தான் அண்ணவராகிய தேவர் இந்த கழுகு அதாவது கூட்டை கலைக்கிறது போல அதாவது அங்கிருந்து பல ஸ்டேஜ்களை உண்டாக்கி அந்த குஞ்சை வருத்தப்படுத்துகிறது போல சில வேலைகள் செய்யறது எதற்காக என்றால் பறக்க வேண்டும் என்பதற்காக மேலே சொல்ல வேண்டும் என்பதற்காக அரம்பியார கத்துடைப்பிள்ளைகளை நாம் என்ன அறிகின்றோம் சகோதரர் ஸ்ரீலங்கா போயிருக்கும் போது அதாவது தரித்து கேட்டார் ஐயா நீங்கள் புதிய சிலை இருக்கிற எல்லா சத்தியங்களும் வேதத்தில் இருக்கிறவைகள் கட்டளைகளாக போதிக்கப்படுகிறது என்பதை நான் அறிகிறேன் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அவர் தாடியும் ஈசை வைத்திருக்கிறார் அப்படி இருந்து கொண்டு கேட்டார் அதாவது நம்முடைய பைபிள்ல அதாவது ஒரு மனிதர் ஒரு ஆணாயிருக்கிற ஒரு மனிதர் விளக்கத்தை தருவார் என்று சொல்லிவிட்டு நாங்கள் நாட்டுக்கு வந்து விட்டோம் இங்க வந்து ஒரு பத்து நாள் ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளாக அவருடைய லெட்டர் வந்தது போன வசதி கிடையாது ஒரு லெட்டர் வந்தது லெட்டர் என்ன இருந்தார் என்றார் நீங்க சொன்னபடி நான் மனம் அறிந்து ஆண்டோட சம்பவத்தில் ஜபம் விடுறேன் ஆண்டவரே இதற்கு எனக்கு விளக்கம் தர வேண்டும் எல்லா புதிய எல்லா உபேசங்களும் வேதத்தில் இருக்கிறவைகளே அவைகள் போதிக்கப்படும் இது ஒன்றுக்கு விளக்கம் இல்லையா என்று அவர் கேட்டார் கேட்கும் ஆண்டவர் அவருடைய கேட்டார் நீ பருவத்துல போய் யார மாறி இருப்பார் அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சு சொன்னாங்க தேவதூதர்களை போல இருப்பான் தேவதூதர்களுக்கு தேவதூதரை போல மாறி விட்டு பரலோகத்துக்கு வருகிறியா உடனே நான் சர்வாங்க சங்கரம் பண்ணி கொண்டு என்ன எழுதினார் அருமையான கத்துணைய பிள்ளைகளாகிய தேவருடைய நோக்கம் என்ன அவரை போல நம்மை வைப்பார் என்று சொல்கிறார் அதற்காகத்தான் இந்த பாதை நடத்துகிறார் அதற்காகத்தான் மனாந்திரத்தில் அழகிறேன் இருக்க சுகாதாரம் இல்லாத படுக்க பாய இல்லாமல் பட்டு இல்லாமல் எங்கேயோ கல்களில் என்று அவர் சொல்லுகிறார் அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் வாசிக்கிற சொல்ல நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் காத்திருக்கிறவர்களோ புது பலமடைந்து கலைகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினால் இழைப்பில்லை நடந்தாலும் சோர்ந்து நடந்து போனால் அவர்கள் சோர்ந்து போகிறது இல்லை அருமையான கத்துணை பிள்ளைகளை அதாவது கழுகி அதாவது குஞ்சுகளை அதாவது சிறகுடைய பறக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கூட்டை கலைக்கிறது காலை தவிர்க்கிற சுகபதெல்லாம் சுகாதாரத்தை எடுத்து விடுகின்றது வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்கிறது எதற்காக கழுகை போல சட்டை எடுத்து எழும்ப முடியாது கழுகை போல நாமும் சட்டை எடுத்து ஆவிக்குற ஜீவி எழும்பணும் அனுபவித்த எல்லாருக்கும் தெரியும் நானும் அதை அனுபவித்தேன் மைமை உண்டாவதாக அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த கழுகு என்னுடைய கூட்டை கலைத்து அந்த குஞ்சை அதாவது மாற்ற <laughs> ஆண்டவர் விரும்பை பற்றி சொல்லி இருக்கிறது நான் பார்க்கிறீக்கு சிறைகள் கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்த விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் காலத்தில் உதவியாக ஒரு காலமும் போஷிக்கப்படுத்துதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படிக்கு இரண்டு பெரும் களைகளுடைய சற்றைகள் கொடுக்கப்பட்டது அருமையான காண்பிக்கின்றது சபையினுடைய அந்த ஊத்தளவு காலத்தில் ஒருவரும் ஜீவிக்க முடியாத அந்த காலத்தில் அதாவது அந்த பாம்பு எழுந்து அந்த காலத்தில் அந்த தேவன் நம்முடைய ஸ்ரீ சபைக்கு மறைவிடம் என்று ஒன்றை வைத்திருக்கின்றாராம் காலமும் காலங்களும் அரை காலம் மூன்ற வருடங்கள் போசிக்கப்படத்தக்கதான் ஒரு மறைவிடம் இருக்கின்றது அந்த இடத்திற்கு இது ஆவியிலே பறந்து செல்வதற்கு இதுக்கு இரண்டு கழுகுனுடைய பெரும் சட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிரியானோடு பறந்து அங்கே சென்று விடுகிறான் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்தொழிப்பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவன் நம்மை மேன்மைப்படுத்த முடியாக நம்மை அவரை போன்ற எல்லாவற்றிலும் மறைவிடத்தில் பாதுகாக்கப்படும் அங்கிருந்து கத்தொட வரிகளை எடுத்துக்கொள்ளப்படும் முடியாது ஆண்டவராகிய தேவன் இவன் பெரும் கழுகுனுடைய ரெண்டு சட்டைகளை சிறிக்கு கொடுத்தது போல திருச்சபை ஆகிய நமக்கு தேவனை ஆராதிக்கிற நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு ஆண்டவர் அந்த அனுபவத்தை வைத்திருக்கின்ற அதாவது அந்த காலத்தில் கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறது போல அந்த பறவை தாய் நோக்கி கூப்பிட்டது கூப்பிட்ட போது தாய் வந்து மேலே செய்ய அசவாடி கொண்டு போகல இருக்கிறேன் நெருக்கடிகளை நான் காணும்போது என்ன செய்ய வேண்டும் என்ன கோப்படும் போது மகளே மக்களை கலங்காது நான் இருக்கிறேன் நான் போகவில்லை உனக்கு என்ன ஒரு ஆபத்து வராது என்று சொல்லுறது போல் நூற்றி இருபது முதலாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் என் கத்தோக்கி கூப்பிட்டு கத்தரை நோக்கி கூப்பிட்டு செவி கொடுத்தா செவி கொடுத்தா அதாவது மேலே தெரியும் இருக்கிற அப்படின்னு சொல்லி அப்படியே அசைவாடும் கூப்பிடுகிறது போல கத்தரை நோக்கி நெருக்கத்துல என்னுடைய வேதனையில நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் கேட்டு எனக்கு உடனே பதில் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறபடி நான் மயிமை உண்டாவதாக என்னுடைய சோதரர் சொன்னார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அதாவது அவருக்கு ஒரு கை ஒரு காகமா போயிட்டு உடனே உள்ள டாக்டர் போக விரும்பவில்லை ஜெபம் பண்ணினேன் கருத்துல எனக்கு கையை சரி பண்ணிவிட்டார் ரெண்டு காலு மஞ்சநாள் கழித்து நடக்க முடியாமல் போல இருந்தது கர்த்தனை நோக்கி கூப்பிட்டேன் தேவமணித்தேன் சரியாயிற்று என்று சொல்லி சொன்னார் ஆராதனைக்கு வந்திருக்கிறார் அருமையான நெருக்கம் பாடுகள் எல்லோருக்கும் இடம் இல்லை அதாவது இவைகளை புரிந்திருந்தால் மேன்மைப்படுத்த அனுபவத்திலே இராதபடி அதாவது முப்பது வருஷம் ஆனாலும் அதே பாசை முப்பது வருஷம் அதே செய்கை அதே வாழ்க்கை அப்படி இருப்பதற்காக அல்ல ஆண்டவர் வித்தியாசம் வித்தியாசமாக நம்முடைய வாழ்க்கையில அதாவது தேவனுடைய மனிதர்களுக்கு தெரியும் போகும்போது ஒரு பாசை வரும் ஒரு அளவுக்கு நோயாளிக்கு சோமமாக்கும் போது இன்னொரு வெளிப்படுகிறதாக அது இருக்கும் ஆனா அப்படினால அன்பு தேவையுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலேயும் நான் மேலான அனுபவங்களை உபத்திரத்தின் மூலமாகத்தான் பெற முடியும் நெருக்கத்தின் மத்தியில்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் சுகமுகமாய் வாழ்கிறவள் உயிரோட சொத்தவள் என்று வேதம் சொல்லுகிறது சுகமுகமா இருக்கிறேன் என்ற உயிரோட உயிர் இல்லை என்பது பொருள் கருமையான கற்று பிள்ளைகளே ஒருவர் சொன்னார் தன்னுடைய தகப்பனார் சொன்னதை சொன்னார் மகனே சின்ன வயதுல இவருக்கு கொஞ்சம் ஞான வரங்கள் இருந்தபடியே சொன்னார் கத்தர் ஞானம் தந்திருக்கின்றார் நான் ஒன்று சொல்லுகிறேன் செத்த மீன்கள் எல்லாம் தண்ணீர்ல எடுத்து செல்லப்படுகின்றது மீன்கள் எல்லாம் வருகிற எதிர்நீச்சல் போட்டு மேலே செல்கிற மிகுதியா இருக்கிற உலகத்தில் எல்லாம் பாவத்தில் விழுந்து உலகத்தோடு அடியுண்டு ஓடுகின்றார்கள் உலக போற போக்குல விசாலமான பாதையில போகிறார்கள் அந்த அக்கினை கடலை நோக்கி போகின்றார்கள் அடித்து கொண்டு போகிறது நீயோ நித்தியத்தீவனை பெற்றுக்கொள்ள முடியாத எதிர்நீச்சல் போடுகிறது போல தண்ணி நீ முன்னேறி செல்கிற மீனை போல உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் போராடுகிற போராட்டத்துக்கு இடம் கொடுத்து அதோடு அடி கொண்டு போய்விடாது நீ அதை எதிர்நீச்சல் போடு போட்டு அந்த நிலையை தகப்பன் அபிஷேகித்த தேவன் நம்முடைய பரமபிலா நம்மை குறித்து என்ன சொந்தம் கொண்டிருக்கின்றாரோ அது நம்மளை நிறைவேற வேண்டும் நான் தகுதி உள்ளவர்களாக ஆவதற்காகத்தான் கத்தறிந்த பாடுகளை எல்லாம் அனுமதி நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று பக்தர் சொல்லிகளை நாம் காணுகிறோம் இப்பொழுது கூட்ட கலைத்தாகிவிட்டது கூட்ட கலைத்து குஞ்சியை தோல்ல முதுகலை அறிவுக்கார வைத்து கொண்டு போய் ஒரு மரத்துல அந்த மரத்துல கூட்டெல்லாம் கம்ப்ளீட்டா கலைய கலைச்சுட்டு கலைச்சு விட்டு அந்த மரத்துல ஒரு கொம்புல கொண்டு அந்த குஞ்சை வைத்து விட்டது வைத்து விட்டு அது போயிட்டு அடுத்த மரத்தை தான் பார்த்து கொண்டே இருக்கிறது என்ன நடக்கிறது அனுபவம் ஒன்றும் அடிக்குள்ளோமா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு இப்படி வைத்துவிட்டு தாய்ப்பறகை மறைந்திருந்து கொண்டது நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் ஜீவியத்திலேயும் அப்படி இருக்கும் கத்திர கைவிட்டாரோ ஐயோ ஒன்றையும் காணவில்லை என்று என்ன முடியாக இருக்கும் அவர் பார்த்து கொண்டுதான் இருப்பார் ஒரு செகண்ட்ல இருக்கிறது கொம்பில் வைத்திருக்கிறது காற்றடி தஞ்சமா தள்ளுகிறது கொஞ்சோல இருக்கிற சரக வைத்து அப்படி படி பேஸ் பண்ணி நிற்கிறது ஆனாலும் அதற்கு பயம் ஆண்டு வருந்திய ரெண்டு வருந்திய நாலாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை ஒருவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் அனுபவித்தவர்கள் வரும்போது தள்ளப்பட்டாலும் நான் உழவில்லை என்று அவர் சொல்லுகின்றார் வாசிக்கிறார் நாங்கள் எப்படி நெருக்கப்பட்ட ஒடுங்கி போகிறது எப்பத்திலும் நெருக்கப்பட்ட ஒடுங்கி போகிறது இல்லை பழக்கம் மனமுறிதில் துன்படுத்தப்பட்ட கைவிடப்படுகிறது தாய்ப்பறவை கவனமாக உடனே வந்து தாங்குவதற்கு விரித்துக் கொண்டிருக்கின்றது மாற்றமல்ல ஏற்றிக் கொள்ளும்படியாக அதான் கூட்டை கலைத்து அடுத்த காரியம் கூட்டை கலைத்து குஞ்சின் மேல் அசைவாடி விரித்து தன்னுடைய குஞ்சை இந்த அளவுக்கு பயிற்சி வைக்கிறது என்று கற்றி வேதம் சொல்லுகிறபடி ஆண்டு உள்ள வாழ்க்கை மாறி இப்படி இன்னொரு அப்போ சில பதில் சொல்லும் போது பாருங்க அவருடைய சரீரத்திலேயும் அவருடைய வாழ்க்கையிலேயும் அவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சோதனை ஏற்பட்டது அதை சரியாக புரிந்து கொள்கிறதுக்கு கூப்பிட்டார் ஆண்டவர் நோக்கி ஜபமணி ஆண்டவர இந்த வேண்டாம் பாடிய மாற்றிவிடும் என்று கேட்டார் ரகசியம் எதற்காக ஒரு நிலை இருக்கிறது என்கிற தெரிந்தவுடன் சந்தோஷப்படுகின்றார் வாசிக்கலாம் இரண்டு பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட நிமித்த வாழ்க்கையில இருந்தது குத்தி கொண்டிருக்கிறதான அப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தது நீங்க முடியாத ஜம பண்ணினார் கருத்தர் சொன்னார் கிருமை பிறகு என்னுடைய பிளகத்தில் என்னுடைய கருப்பை விளங்கும் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களை குறித்து நான் மேன்மை பாராட்டி விழுந்து அநேகர் விழுந்து போனார்கள் அல்லவா குழந்தையர் பத்தாதிகாரத்திலாம் படித்திருக்கிறோம் அதாவது இசை அத்தனை நன்மைகளை கண்டும் வராந்திர சபங்கள் விழுந்து போயிட்டவா அதே அதாவது இன்னும் நாம் அநேக பிரகாசித்து அநேகரை போது அப்படி மங்கி போய்விட்டதாக நாம் பார்க்கின்றோம் அருமையான கத்துடை பிள்ளைகளே நான் பெரியவர்கள் அல்ல ஆனால் நமக்கு திருஷாந்தமோ எச்சரிப்பு உண்டாக முடியாத கண்மூன் அளவுகள் நடக்கிறது எழுதி தந்திருக்கின்றது என்கிறத சரியாக புரிந்து கொண்டு அருமையான கத்துடன் பிள்ளைகளே இந்த நாட்களில் கவலை கூட்டை கலைக்கின்றது போல ஆண்டவராகிய தேவர் தமிழக பிள்ளைகளாக நம்மை மாற்றிவிட்டு இப்படிப்பட்ட அனுபவத்தின் அவர் நம்மை நடத்துகிறது சுத்தம் கொண்டிருக்கின்றார் சோர்ந்து முகாதிரிகள் அதாவது வாழ்க்கை இப்படி இல்லையே வேலை நிரந்தரம் இல்லை வியாபாரத்தில் நன்மை இல்லை அதாவது வாழ்க்கையில் உடம்புக்கு சவிக்கம் இல்லை அக்க சரியில்லை என்று <hatır> நன்றி செலுத்துகிறேன் அவர் அதாவது நம்மை அதாவது விரும்புகிற மாற்றி விடுவதற்காக அவர் பிரயாசப்படுகின்றார் அதை மனதில் கொன்று நம்முடைய வாழ்க்கையில் துன்பத்தை வா வா என்று கூப்படுவார்களா அதுதான் இவர்களை சீக்கிரமாய் பரிசுத்தப்படுத்தி இவர்கள் தகுதி குறவை மாற்றி இவர்களை இளம்பிராயத்தை போல அதாவது வல்லமை உள்ளவர்களாய் புஷ்டி மாற்றுமடியாக கத்தரபடி செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடியால சோதரிக்கிறேன் லாபத்திற்கு மைம்பு உண்டாவதாக குடி வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளு நம்முடைய வாழ்க்கையிலேயோ சில வேளையிலே எல்லாமே நமக்கு போராட்டமாக தெரியும் உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு பயம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் இது என்னமா முடியுமோ சத்துரு என்ற பயமும்த்துரு அப்படித்தான்சுத்தவான்கள் நடத்தி அவர்கள் அனுபவத்தின் மூலமாக நமக்கு காண்பித்து விட்டு போயிருக்கிறார்கள் பிரசுத்தவான்கள் இந்த ஸ்டேஜ் அடைந்திருக்கிறார்கள் அவரோடு தேவன் பேசிக் கொண்டிருந்தார் அவர்கள் தேவ சுத்தத்தை அறிகின்றவர்களாக இருந்தார்கள் ஆன அப்படினால அவர்கள் எந்த நிலையிலும் மிரளவில்லை சோர்ந்து போகவில்லை அவர்கள் கையிலங்க விலங்குடைய நிறுவனங்கள் என்ன சந்தோஷமாயிருந்த சந்தோஷமாக மறுபடியும்றுபடியும்லுையா ஏ போகிறனந்த வாய்க்கு மகா பெரியது இந்த தகுதிப்படுத்துகின்றது அதற்கு நம்மை ஆளாக்குகின்றது அதற்காக இந்த ஊத்துறத்தை கருத்து அனுமதித்திருக்கிறார் சந்தோஷமாயிருங்க என்று அப்போ சொல்கிறார்கள் அவருடைய எங்க இருந்து சொல்லுகிறார் முள்ளு குத்தி கொண்டிருக்கிறது பாடியில் முள்ளானது அவரை வேதனைப்படுத்துகிறது போல அவரை உதைக்கிறது போல அவரை கீழப்படுத்து அவரு எம்ச பண்ணுகிறது போல அது இருந்தது அவர் அதை பற்றி விவரம் தெரிந்த போது சந்தோஷப்படுகின்றார் ஹெலேலா ஹெலேலா என்னுடைய சரீரத்தில் ஒரு மொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது அது எதற்காக இருந்தால் விழுந்து போகாமல் இருப்பதற்காக நான் அந்த உன்னத அடைவதற்காக பூரணத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவர் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார் ஹெலே அவர்களுக்கும் துன்பங்கள் உண்டு என்று சொல்லுகிறது மரணத்துக்கு எதுவான வியாதி உண்மைதான் என்று அப்போ சில சொல்லுகிறார் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இறங்கினார் எனக்கும் இறங்கினார் என்று சொல்லுகிறார் இலசா திரும்ப அந்தய காலத்துல மரணத்துக்கு எதுவான வியாதிப்பட்டு படுக்கையில் இருந்தார் என்று எழுதியிருக்கின்றது ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தேவனுக்கு மகிமை கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடுகின்றது போல இப்படி குஞ்சானது இந்த கொப்பல் இருந்து கொண்டு அசைகிறது அப்படி ஆடுகிறது சூழலை வரும்போது கூப்பிட்டேன் காடுகளிலும் கூப்பிட்டேன் அவர் எனக்கு என்னை பக்குவப்படுத்துவதற்காக இப்படி செய்திருக்கிறார் சிறுவல் ஜனங்களை நாற்பது ஆண்டு காலம் வழி நடத்துவதற்காக நாற்பது ஆண்டு ஆடு தொழில் கொடுத்திருந்தது ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருந்தது நாம் காணுகின்றோம் அதே நம்முடைய வாழ்க்கையில் போர இருக்கும் முன்னால் நமக்கு இப்படிப்பட்ட சில என்றால் மிக கஷ்டமான ஒரு என்று நாம் காணுகிறோம் அங்கோடும் ஒன்று இங்கே என்னெல்லாமா நடக்கும் இரவிலையும் பணியிலையும் மழையிலேயும் நனைந்து பார்க்கக்கூடிய ஒரு வேலை என்று நாம் காணுகின்றோம் அதில் அவர் தோய்ந்து போகாதபடி அவைகள இறைவனை மகிமைப்படுத்தி காத்திருந்தார்கள் இறைவையாக ஒரு கர்த்தர் உயர்த்தினார் உயர்ந்த அடக்கில் தெரிவித்தார் பெருந்தலைவனாக மாற்றினார் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு தேவ மனிதனாக அவர் மாறுவதற்கு வாழ்க்கையில் அவசியம் என்று கண்ட தேவன் அதை செய்தார் குஞ்சுகளை தன்னை போல பறக்க மாற்றுவதற்காக இந்த காரியங்களை இந்த பறவை செய்தது இந்த கழுகு செய்தது என்று வேதத்தில் நான் பார்க்கிறோம் அருமையான தேவனு பிள்ளைகளை நாமும் இந்த நாட்களிலே தொய்ந்து போகாமல் கரத்தை பற்றி கொள்ளதாக மூன்றாவதாக ஒரு சம்பவத்தை சுற்றி அசைவாடுகிறதும் இப்படி அது இருந்தது தளமாடுகிற நேரத்தில் ஆகாய்ச கொண்டு போய் கீழே தள்ளிவிட்டோம் கீழே தள்ளிவிட்டோடனே அது இதோடு ஜாலி முடிந்தது உயரும் போய் நொறை என்று கீழே வரும்போது மேகமாக வந்து கீழே வந்து முடியாது நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இதுவரைக்கும் சோதனை கூட்டை கலைத்து அதன் மேல என்ன சில அசைவாடினது அசைவாடி நான் இருக்கிறேன் புத்திரத்துல சோர்ந்து போகாது நான் கூடவே இருக்கிறேன் இதுதான் அந்த வழி என்னை போல மாறுவதற்கு இதுதான் பாதை என்று ஆண்டோர் சொல்லுகிறார் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் கழுகுதன் குஞ்சுகளுக்கு பயிற்சி கொடுத்தது போல அதை பிறப்பித்தது மாத்திரமல்ல அதுக்கு ஆகாரம் கொடுத்தது மாத்திரமல்ல அதில் மேல் நம்மை போல எழுப்பி பறக்கணும் என்கிறதற்காக ட்ரைனிங் கொடுக்கப்படுகின்றது வேண்டி விட்டுலக பிரகாரமாகவே எப்படி இருக்குமானால் பர்லகத்துக்கு போகிற காரியம் எப்படி அது எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான இடம் அருமையான கத்தளை பிள்ளைகளே இந்த நாம் என்ன பார்க்கிறோம் ஆண்டவன் தேவன் நம்மை தமைப்போல் மாற்ற இந்த கழுதன் குஞ்சுகளுக்கு என்ன செய்ததோ அந்த பிரகாரம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆதாயத்தில் கொண்டு போய் கீழே மறித்து விட்டு விடுகிறது பிரித்தவுடனே இந்த தாயின் முதல் பாசம் இல்லாமல் இப்படி விட்டு விட்டாளே கூடிய அளவுக்கு இருந்திருக்கும் கொஞ்சத்திலே தூக்கி சரியா பழையபுடியும் மதுகளை வைத்துக் கொண்டு முன்னேறிப்போது வலதுகரத்தினால் தாங்குவேன் உற்றமாட்டேன் அப்படினாலே இந்த விசுவாச யாத்திரைகள் வருகிற சோதனைகளை நான் வெல்வதற்கு நம்ம பரவம் நம்மோடு கூட இருக்கிறார் புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை நாம் ஒரு சகாயம் பண்ணுவேன் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் வலதுகரத்தினால் தாங்குவேன் ஆக கொண்டு போய் கீழே மறிச்சு விட்டு அது கீழே உயிரிழ உயிர் போகக்கூடிய கட்டத்தில் விரைந்து சிறைகள் இருந்தது என்று விரித்து என்று நாம் ஒடுக்கி வைத்து பறக்கிறது ரெக்கையை விரித்து என்னுடைய குஞ்சு பறவை அதை பாதுகாத்து விடுகிறது என்று நாம் காணுகின்றோம் ஆண்டவராய தேவ நம்மை ஏன் நடத்து சரி விட்டுவர் திடீரென்று காரணமின்றி அவர் வேலையொட்டி நீக்கிவிட்டார்கள் கிடையாது தானியல் மேலே அவருடைய சதாக்கள் எல்லாம் பொறாமை கொண்டது போல இவரை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள் என்று அறிவோடு எல்லாருக்கும் செய்கிறானே என்று கண்டறிந்து பொறாமையில் அவனை கொள்வதற்கு பிரயாசப்பட்டது போல இவருக்கு ஏற்பட்டது அறிவுடையவர் அந்த இவர் போய் ஆறு மாசத்தில் கம்பெனி ரொம்ப முன்னேற்றத்துக் கொண்டு விட்டது அப்படி என்றால் இவர்கள் மேலே இருக்கிறவர்களுக்கு நம்முடைய போஸ்ட்டுக்கு இவன் வந்து விடுவானோ அந்த அளவுக்கு இவன் உயர்ந்து கொண்டிருக்கிறானே என்று எண்ணி அவர்கள் எப்படியோ தொந்தரமாக தங்களுடைய தங்களுக்கு உறவினரும் மேல இருக்கிற ஒரு அதிகாரியம் பிடித்து எழுதி வேலை விட்டு நிறுத்திவிட்டார் ஒன்றும் வாடகை பிள்ளைகள் படிக்கிறார்கள் ஒன்றும் செய்ய முடியாது அவருக்கு விசுவாசம் உண்டு ஏதோ ஒரு நன்மைக்காக இதை செய்கின்றார் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மேன்மைக்காக இதை என்று அவர் எண்ணிக்கொண்டார் நமக்கு நமக்கு அவரை பற்றிய கவலை அவர் நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு நாலு மாசம் வேலை இல்லாமல் சம்பளம் கொடுத்தார்கள் சட்டப்படி சொல்லிவிட்டார்கள் இந்த டிசம்பரோடு உங்களுக்கு சம்பளம் நிறுத்தி வைக்கப்படும் நிறுத்தப்படும் அவர்களுக்கு வேலை கொடுக்க வேலைக்குரிய ஒரு வாய்ப்பு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் இல்லையிலா இல்லையெல்லோயா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஜெபம் பண்ணினோம் ஜெபம் கழுகு முதுகில் இருந்த குஞ்சு கிளை தரையில தள்ளிவிடுகிறது போல தாய நம்பி இருந்த பறவை கடவுளை குடும்பத்தை எழுதினார் அந்த மாசத்தோட சம்பளமும் நிறுத்தப்படும் இதுவரைக்கும் ஒன்னும் கவலை இல்லை விலைக்கு போட்டாலும் சம்பளம் ஒழுங்காக வந்து கொண்டிருந்தது வாடகை கொடுக்க எல்லாம் சரியா இருந்தது இப்ப இப்படி இருக்கிறது அதாவது அவர் உள்ளே இருக்க பெரிய இவருக்கு வேண்டி அதிகாரங்கள் சொன்னாரு தம்பிக்கு காலி இல்லப்பா அப்படி வந்தா சொல்லுகிறோம் அதில் வேற ஏதாவது முயற்சி பண்ணுங்க தேவம் பண்ணிடும் அன்ற ஒரு அற்புதம் நடப்பித்தார் இலையிலயா அவருக்கு வேலை வாய்ப்பு மாத்திரமல்ல அவர் வெளிநாடுகளுக்கும் அனுப்ப கருத்தர் சுத்தம் பண்ணார் இலையிலேயா உயர்ச்சிவிட்டார் அதுக்காக அண்டவர்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை முதுகில் இருந்த பறவை குஞ்சு அந்த தாய்ப்பறவை கீழே தள்ளி விட்டு விட்டு விட்டு வேடிக்கையை பார்க்கவில்லை கீழோடி வந்து அது என்னோட முதுகில ஏத்தி கொண்டது ஏத்தி கொண்டு படிப்படியாக பறக்க வைத்து வா நெருக்கட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறது இல்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்ட போகிறது மடிந்து போகிறது கீழே பாதாளத்தில் போவதற்குள்ளாக முதுகில் ஏந்தி கொண்டதுலையா படைப்படி மேலே கொண்டு வந்தது இப்படி பல பயிற்சிகளை இப்படிப்பட்ட நிலையில் கொடுத்து அதை தன்னை போல் மாற்றிட்டுனால நாங்கள் கீழே தள்ளப்பட்டோம் தள்ளப்பட்டோ இல்லை தேவனுக்கு மயமாவதாக கைவிடமாட்டார் ஒருபோதும் கர்த்தனமை கைவிட மாட்டார் நம்முடைய ஆன்மா சாகிறதற்கு அல்ல நான் பிழைத்திருந்து அவரோடு கூட என்னன்றைக்கும் விவகாரமாக அவரோடு ஜீவிக்கும் முடியாத பாட முடியாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கின்றார் இந்த நம்பிக்கையோடு நாம் முன்னேற வேண்டும் என்று ஆண்டோடைய திருவாக்கு சொல்லுகிறது அதற்காக ஆண்டோருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஹலையலூயா நான் பல சொன்ன என்னுடைய ஊழிய காலத்தில் ஒரு தடவை நாம் இருந்த கோயிலுக்கு கொண்டு வைப்பதற்காக எதிராளிகள் சவால் விட்டு ரெடி ஆகிவிட்டார்கள் ஒரு புதன்கிழமை இரவு அப்போ அங்கே உள்ளே நம்முடைய சகோதரி ஒன்று அதாவது அந்த குரூப்பில் சேர்ந்த ஒரு பையனுடைய அந்த பையன பையன் பையனும் இதுவும் ஒரே டிபார்ட்மெண்டில் வேலை ஆனால் அப்படின்னாலும் அது வந்து அவ்வளோ இந்த அந்த பிள்ளை இந்த மீட்டிங்கில் வந்திருக்கேன்னு தெரிந்த உடனே வந்து வெளியே கூப்பிட்டு இன்றைக்கு ராத்திரி பத்து மணிக்கு மேலே குண்டு வைக்க போகிறாங்க அதனால் சீக்கிரமாக வீட்டுக்கு ஓடுகிறப்படிது அப்போ அது என்ன சொன்னது என்றால் பெண்ணாக இருந்தாலும் எங்களுடைய பர்சுத்துவான்கள் பிள்ளைகள் சாகரதாக இருந்தால் நான் அதோடு சேர்ந்தீங்க சாவேன் அதனால் வீட்டுக்கு போக மாட்டேன் ரெடியனார்கள் ரெடியி சாப்பட்டுவிட்டு வந்து செய்வோம் என்று தலைவர் வீட்டுக்கு போனார் தலைவர் வீட்டில் போய் சாப்பாடு ஒரு வாய் வைத்தார் ஹாட்டு வெடித்தது ஸ்பாட்டில் இறந்தார் உடனே செய்தி பரவது தாப்பினார் ஒரே வார்த்தை சொன்னார் அந்த ஸ்தாபனத்துக்குற மாதிரி தெய்வீக காரிய கூற மாதிரி போராடாதே என்று எச்சரித்தேன் இவன் எச்சரிப்பை கேட்கவில்லை கடவுளுடைய தண்டனை வாங்கியிருக்கிறான் என்று அவர் சொல்லி மடித்தார் மயி உண்டதாக நம்முடைய மடிந்து போக மாட்டேன் இன்று வரைக்கும் ஜீவனோடு இருப்பது அந்த நம்பிக்கையே இன்று வரைக்கும் இருப்பது அந்த கிருபை அப்படி எத்தனை தடவை எத்தனை தடவை வந்து இதே திருவனந்தபுரத்தில் தூக்கி கொண்டு போய் குளர் செய்ய பிளான் பண்ணினார்கள் அப்படியே சிறிலங்காவில் குழம்புல இருந்து கடத்தி கொண்டு போனார்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் அப்போ சொல்ல சொன்ன போல கல்லர்களால் உபவாசத்திலேயும் நிர்வாணத்திலேயும் எல்லாம் சொன்னார் நிர்வாணமா இல்லை அவருக்கு ஒருத்த துணியோட மறுத்துணி இருந்திருக்காது நாம அப்படித்தானே தேவனுக்கு மயுமே அருமையான கட்டுடைய பிள்ளைகளே கட்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது கழுகு தன்னுடைய கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடி விரித்து என்று கட்டுரை வார்த்தை சொல்கின்றது குஞ்சுகளை குஞ்சை கொண்டு வந்து அசைவாடி அது கொப்பில வைத்து விட்டு தைரியம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது இப்படி என்பது இதில் இருந்தால் சரியில்லை இன்னொரு ஸ்டேஜ் வந்தவுடனே முதுகில ஏற்றி கொண்டு ஆகாயத்தில் கொண்டு வைத்து தள்ளி விட்டது கீழே வரும்போது அது உயிர் தப்ப மாட்டோம் என்ற இனத்தோடு வந்த போதிலோம் தாய்ப்பறம் அதை விடுகிறது இல்லை நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எத்தனையோ சந்தர்ப்பங்களை நாம் சந்தித்து இருக்கிறோம் சோதரி மாண்கின்றார்கள் அவர்களுக்கு அதாவது அந்த நோய்க்கு கொடுக்கிற ரிசல்ட் அதுதான் ஆனால் பிறர் உலகத்தார் அவர்களுக்கு சொன்னது என்ன உங்களுக்கு சோமமானது போல இருந்தாலும் மறுபடி உங்களை மேற்கொண்டு விடுவது என்று சொல்லி சொன்னார் நம்முடைய நம்பிக்கை என்ன எத்தனை பேர் தள்ளினாலும் இவளை வளமாட்டோம் அப்படிதான் நம்முடைய பிழைத்திருக்கின்றார்கள் கர்த்தர் அற்புத அற்புதாய் தம்புகளுடைய வாழ்க்கை இன்பமாய் காக்கிற அற்புத நம்ம இருக்கின்றார் பாருங்க புலம்பெரின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது இங்கே பக்தர் எவ்விதமாக சொல்லுகிறார் இம்மட்டு நான் நிர்மூலமாக அதிர்ச்சது இம்மட்டு நான் நிர்மூலமாக அதிர்ச்சது கத்துடைய கருமையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு முடிவே இல்லை குஞ்சு அப்படித்தான் சொல்லி இருக்கும் தாய்ப்பறகே நிர்மலமாக அன்பு என்று சொல்லி இருக்கும் வாழ்க்கையில நிர்மலமா எத்தனையோ சந்தர்ப்பங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் என்னுடைய ஜீவன் மட்டு இருப்பது நிர்மலமாக இருப்பது கத்துடைய கருமைகள் என்னை தாங்கிக் கொண்டா சட்டைகளை அடக்கம் போகுவா என்று பக்தன் பாடியிருக்கின்றது போல தேவர சங்கீத பஸ்வத்து போல இருக்கிற பிள்ளைகளே அன்பராகி தேவன் அவ்வளவு பெரிய மகத்துவான தேவர் கடைசி நேரத்தில் அக்கினிச்சூளைக்குள்ளே கொண்டு போகும் வேலை வருகிறது வரைக்கும் ஒரு இல்லை அக்கினி சூளை வாசல் அமைத்து விடுவிக்கவில்லை அக்கினிச்சுகளை தூக்கி போட்ட உடனே என்ன ராஜாவை மதியாதான் இப்படியே எரிந்து போவார்கள் நிர்மலமாக கத்துடுகிறேன் ராஜாவோட வருகிறான் வந்து மூன்று பேர் எல்லவா அக்கினிக்குள்ளே போட்டு போட்டீர்கள் நாலாவது ஒரு ஆள் உலாவுகின்றாரு இல்லையில தாய்ப்பறவை விட்டு விடாது எவோம் இதோடு முடிந்து போவோம் என்று எண்ணுகிற வேலை வந்தாலும் பிள்ளை சாக அனுமதிக்கிறது இல்லை என்று நாம் காணகின்றோம் அருமையான கர்த்த பிள்ளைகளே இந்த நாட்களிலேயோ கர்த்தராகிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகின்றார் அவர் நம்முடைய சிறைகளாலே மூடுவார் என்று நம்மளை பார்த்து கட்டண சொல்லுகின்றது சத்துக்குடிய எதிரிகள் நம்மை தாக்காத அளவுக்கு அந்த சிறைகளை கொண்டு நம்மை மூடிக்கொள்கின்றார் சமாளமாக திரும்ப பாத வயதை உங்களுக்கு எனக்கும் கருத்து தரப்போகின்றார் அதாவது நான் தாடிக்கடி சொல்லுகிறது கேப்பார்கள் உங்களுக்கு வயசு என்ன என்று வயசை சொல்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வயசு ஆகிவிட்டது தலையை பார்த்தாலும் சொல்வீர்கள் உடம்பை பார்த்தாலும் சொல்லுவீர்கள் ஆனால் என்னுடைய வயது வந்து வாலிப என்னுடைய ஆன்மீக வயது வந்து வாலிபா என் உள்ளான மனிதனுக்கு வயது வாலிப வயது வயது ஆண்டவராய எத்தனை வயது முப்பத்தி மூன்றரை வயது தேவனுக்கு மயிமை உண்டாவதாக சரியான வாலிபு பிராயத்தில் நம்முடைய மீறல்களுக்காக அவர் இரத்தம் சிந்தி நமக்கு மீட்பு சம்பாதித்து வைத்திருக்கிறார் அந்த இரத்தம் தான் நம்ம மீட்டு ரட்சித்தது கிறிஸ்துவின் ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருக்கிறார் ஆவியானவர் தானே நமக்குள்ளே இருக்கின்றார் எப்பொழுதும் வாலிபு வயதுடையவர்களா இருக்க அந்த கழுகதன் குஞ்சுகளை அமிதமாக பயிற்சி கொடுத்தது ஆண்டவராகிய தேவனை நம்மை பார்த்து சொல்லுகிறார் கழுகுக்கு சமானமாக திரும்ப எனக்கு வாழ வயது தன்புயா நமக்கு கழுகுக்கு சமான வயது நமக்கு திரும்ப தேவர் கொடுக்க போகின்றார் வந்து கொண்டே இருக்கின்றது அருமையான கத்துணை பிள்ளைகளே இந்த வாழ வயதை தரும்புனாலே நாம் சந்திக்க வேண்டியது என்ன உபத்திரவான் இந்த ரிஷபுக்குனால என்னுடைய இரண்டாவது அண்ணன் ரெண்டு விஷயம் அடித்தான் சட்டவர்தடவை கிளிக்கப்பட்ட இந்த வழிக்குள் வந்ததற்காக திருப்பி அவர் கண்டால் மறைப்பார் நான் ஒன்று அவருக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை ஒரு எல்லாருமே செய்யவில்லை அதோடு எங்களுடைய ஊழியை அவன் வேர்வக்கமாக திரும்பி வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது நாற்பது முப்பத்தி ஐந்து வருடமாக அவரை நான் பார்த்ததே இல்லை இடையில எங்கேயாவது பார்த்து வந்தாலும் நான் கண்டுபிடிக்க முடியாது அதனுடைய தோற்றங்கள்லாம் மாறிட்டு திருப்பி நான் அந்த ஊருக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்தது சென்று இருந்தபோது அங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வீடு பிரதிஷ்ட நாம் போய் நடத்த வேண்டிய இது பாஸ்டரோடு நாங்கள் போயிருந்தோம் அப்போது வந்திருந்தார் அந்த பக்கமாக அப்படி போய்கொண்டிருந்தார் அப்போ தான் சொன்னாங்க அதுதான் ரெண்டாவது அண்ணன் அவர் பார்த்தா இருந்து எந்த விதமான சாயலமும் இல்லை இல்லை இருந்தது திரும்பி பாஸ்டர் வந்து அவர் வீட்டுக்கு நாம் போய் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு எங்களை விரட்ட அந்த புதிய சபையை அங்கே ஸ்தாபிக்க விட கூடாது என்று போராடிய அவர் வீட்டுக்கு போக வேண்டும் என்று பார்த்து சொன்னார் போய் அவரை நான் சவாலைப்படுத்திட்டு வரணும் போன போது அவர் அன்றைக்கு அவ்வளவு நம்ம நடந்து கொள்ளவில்லை அழுதார் வந்துட்டான் திருப்பி அவர் ஆறு மாசம் கழித்து வந்தார் இல்லையிலா எதிராளி புதிய சபை தெய்வீக மக்களுக்கு அவர் நேர் எதிராளி தேடி வந்தார் வீட்டுக்கு போய்ட்டு என்ன பார்க்க வந்தார் நான் போய் அவர் பார்த்த உடனே அவர் என்னை பார்த்து கொண்டு போய் அழுதார் கொண்டார் கையை முத்திக்கொண்டார் என்ன இல்லாமல் பண்ணினார் அவருக்கு என்ன உணர்வு ஏற்பட்டதுன்னு நமக்கு தெரியவில்லை அப்படி எல்லாம் அழுதுகொண்டிருந்தார் கொஞ்சம் எப்படியும் அவர் அவர் என்னிடத்தில் என்ன சொன்னார்னா நானும் வீட்டில் ஆண்கள் லாஸ்த்து பையன் லாஸ்ட் ரொம்ப லாஸ்து அதுக்கு முன்னாலும் பெரிய ஐந்து பேர் அவர் என்னிடத்துல சொன்னார் நான் கோயிலுக்குள்ளே வர்றேன் எனக்கு ஒரு ஜெவம் விடுங்க அப்படின்னார் தேவனுக்கு மயமே ஜம் பண்ணிவிட்டு போய்விட்டார் அப்புறம் வருவார் அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் இருப்பார் ஜெவம் பண்ணி விடுங்க போறேன்னு சொல்வார் இப்படியே இருந்தார் திருப்பி அவருக்கு பாஸ்ட் ஆலோசனை கொடுத்தார் இந்த உலக வாழ்க்கையம் அண்ணன் தம்பியோடு பிறந்தோம் வளர்ந்தோம் வேகமாக எல்லாருமே கருத்தனமித்தோ மாறி இருக்கிறோம் ஆனால் நம்முடைய காலம் முடிந்த பிறகு பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது பரலோகத்திற்கு நிச்சயமாய் போகணும் இப்படி பேரளவுக்கு கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அங்கே போக முடியாது அங்கே சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதிக்குத்தான் அங்கே வாசல் திறக்கப்படும் மற்ற யாருக்கும் திறக்கப்படாது அங்கு எந்த ரக போக முடியாது யாரு கற்றுடைய வசனத்தினுடைய ஜீவித்தார்களோ நீதி வழியில் நடந்தார்களோ அவர்களுக்கு தான் அங்கே வாசல் திறக்க முடியும் உள்ள சத்தம் மகன் என்னுடைய மகள் வருகிறார் சத்தியத்தை கை கொண்டவர்கள் திறந்துவிடு வாசலை என்று அப்படியெல்லாம் அவருக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டது ஏற்றுக்கொண்டார் இதே ஞானஸ்தான தொட்டில அவருக்கு நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன் கொடுத்தேன் பல்லோகத்தில் இடம்பெற்று பர்லத்தில் போயிருக்கிறார் வைசாயி அவனுடைய நாமச்சருக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்தட பிள்ளைகள கத்தோட வார்த்தை என்ன சொல்லுகின்றது அதாவது இந்த விசுவாச பாதையில் கடந்து வரும்போது எது ஏற்பட்டும் கீழே தள்ளினாலும் விழுந்து போக மாட்டோம் நம்ம மேற்கொள்ளாது கத்திரம் காத்துக்கொள்வார் விழுந்து போக கத்திரமாட்டார் அப்போ பக்தன் என்ன சொல்லுகிறார் நிர்மலமாக அதிருப்பது கிரும அவருடைய கிருமை இதுவரைக்கும் நாம் இருக்கிறதெல்லாம் அவருடைய கிருமை தானே அவருடைய கிருமை தான் நம்ம எல்லா வீட்டில் கட்டிக்கார தினத்துல இல்ல எவ்வளவு பெரிய பெரிய பராக கூட ராத்திரி திரும்பி போனார்கள் காரில் காணவில்லை இப்படி எல்லாம் நாம் செய்து கேள்விப்படுகிறோம் கோடி கணக்கான ரூபாய்க்கு வீட்டை கட்டினார் கெட்டி கெட்டு வேளாங்கண்ணிக்கு சாமி கும்பிட போனார் வழியிலே மறுநாள் பிரதிஷ்டை ரெண்டு கைப்பிள்ளை அதுக்கு எடுத்தாலும் ஒரு பிள்ளை மனைவி மூன்று நாலு பேரும் பயணத்தில் வருகின்றார்கள் தாண்டி பெருமிழஞ்சிட்ட வரும்போது இறந்து விட்டார்கள் வீடு கட்டி பிரதிஷ்டை யார் கொண்டு போகிறார்கள் தேவர் சில காரியங்களை நெருக்கத்துக்குள்ளாக நடத்துவனுடைய காரணம் என்ன நித்தியான அவரோடு கூட நாம் ஆனந்திக்க முடியாது அவரின் போல நாம் அதாவது கருத்திராசு கிறிஸ்துக்கு மகிமை பிள்ளைகளுக்கு மூத்த சகோதரர் என்று காட்டுகின்றார் நாமெல்லாம் இளைய சகோதரர்களாம் சொன்னார் உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும் அந்த உங்களுக்கு ஆயத்தமிழ போகின்றேன் என்று சொன்னார் என்னை போல என்னோடு கூட நீங்கள் இருக்கும் முடியாத அந்த இடத்துக்கு நான் போவதற்கு தான் இப்ப கத்தமர் நடத்துகிறார் மிரட்டல் எந்த விதமான சூழல் வந்தாலும் வேண்டும் பிள்ளைகள கலகாதியர்கள் இல்லையில சரீரத்தில் ஒரு முழு குத்திக் கொண்டே இருக்கின்றது என்று அறியாமல் ஜபம் பண்ணினேன் ஏன் என்று அறிந்து கொண்ட பிறகு சந்தோஷப்படுகிறேன் இளையலோயா அதாவது இந்த அற்ப வாழ்க்கையில சுகத்தை தேடி நான் நரகத்துக்கு போவதை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் சொற்ப வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்து அனுபவித்து நிச்சயத்துக்கு போவதே எனக்கு போதுமானது என்று அவர் எண்ணினார் இளையலோயா தேவனுடைய பரிசு நாபத்திரி மயமதாக கழுகு எப்பொழுது அதாவது தன்னுடைய பறவை முதுகிலே சுமந்து அது அசைவாட்டுகிறது என்று நாம் காணுகிறோம் அல்லையா இல்லையிலோயா ஆனப்படி நாள் அருமையான இந்த நாளில் கத்திரை வார்த்தை நம்மை சொல்கின்றது அண்டவர் ஆயத்த தேவன் நம்மை பிள்ளையை சுமக்கிறது போல சுமக்கிற அருபாகமும் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வாக்கியத்தை நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாக கத்திர சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே ஜனங்கள் ஆண்டவராகிய வழி அவ்வளவு பெரிதாக இருந்த போதிலும் அதாவது தகப்பன் பிள்ளையை நம்ம சுமந்து கொண்டு வந்தது போல ஒரு கஷ்டம் இல்லாமல் நாற்பது வருஷம் அனாந்திரத்திலிருந்து அன்று முழுவதும் சாப்பிட முடியாது உங்களுக்கு நான் அனுக்கிரகம் படி இருந்தேன் அது சாதாரண ஆகாரம் இல்லையே அது தேனீட்ட படிகாரத்தை போல அவ்வளவு அருமையான ஒரு சுமை உள்ள ஒரு ஆகாரத்தை உங்களுக்கு கொடுத்தேரு தகப்பன் பிள்ளை சுமந்து வந்தது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் என்பதை நீங்கள் அறியாமல் போய்விட்டீர்களே என்று சொல்கிறேன் வந்தீர்களே எப்படி இருந்தீர்கள் இந்த வழிக்குள் வராமல் இருந்தாலும் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிறதை உணராத எத்தனை பேர் நம்பியில் அப்படிப்பட்ட நிலைகள் ஏற்பட்டு விடக் கூடாது யோவு பத்து பிள்ளைகளை ஒரே நேரத்தில் சாகு கொடுத்தார் அவர் புரிந்திருந்தார் போனால் திருப்பி தேவன் இன்னொரு வகையில் என்னை ஆசீர்வதிப்பார் என்று அவர் தெரிந்திருந்தார் ஆனப்படினால உதவிகளினாலே அவர் பாவல் செய்யாதபடி காத்துக்கொண்டார் தாய்ந்திரை சொல்லுகிறார் நெருக்கத்தில் நான் கர்த்தனை தான் ஊக்கி கூப்பிடுவேன் அவர் என்னை தாப்பன் பிள்ளையை சுமந்து போல சுமப்பார் தேவனுக்கு மைமு உண்டாவதாக அண்ட ஒரு ஆகிய தேவன் எத்தனையோ அற்புதங்கள் சுதந்திர சமுத்திரத்தை அன்றைக்கு பிள்ளைன்னு கிடையாது ஒன்றும் கிடையாது இப்படி பறந்து போறதுக்கு தேவன் இரண்டாக அதை பிரித்து போட்டார் தேவன் இல்லையிலா இப்படி வல்லமைனால இந்த சுதந்திர சமுத்திரம் இரண்டாக பிரிந்து மலைபோல் தண்ணி நின்றது பூமி வந்து வெற்றாந்தரையில மனிதர்கள் நடக்கிறதுக்கு வசதியாக ஒட்டாந்தரையை போலாது ஒரு சமமான இடமா இருந்தது என்று ஒருவர் ஆராய்ச்சியில கண்டுபிடித்திருக்கிறார் அருமையான அதனுடைய வரலாற்றின்படி நமக்கு கருத்து போதிக்கின்றார் அந்த கழுகு என்னுடைய மொட்டை குஞ்சை அவ்வளவு செலமாக பிறப்பித்தது பிறப்பித்தது பிறப்பித்த கொஞ்ச நாள் கொடுத்து கொண்டிருந்தது திருப்பி அதை கஷ்டப்பட வைத்தது என்று நாம் காணுகின்றோம் அது கஷ்டப்பட வைத்தது அதற்கு எவ்வளோ கதற இருந்திருக்கும் பாருங்கள் சத்தம் போட்டு கதறி இருக்கும் இங்கே நம்ம நம்ம ஒரு மூன்று காக்கா வருகிறது நான் அதை கவனித்து கொண்டே இருக்கிறேன் அதில் ஒரு காக்கா அது ஒன்று குஞ்சு குஞ்சு என்றால் அது ரொம்ப குஞ்சு இல்லை ஓரளவுக்கு அதோட முக்கால் தரம் இருக்கிறது அது போய் அந்த தாய்ப்பறவை எங்கேயாவது இரையெடுத்தால் இது ஓடி ஓடி போய் சத்தம் போடும் கொடுக்காது குதிச்சாடு அப்படி பறந்து போய் சோறுல இருந்துவிடும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒன்றும் இல்லாமல் இது ரெண்டு கொத்தி கொத்தி அப்புறம் ஆகாரம் பிறக்க நான் இதை நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன் டெய்லி இது நடக்கிறதுக்கு ஆனால் அது இப்படி பறக்கப்படி தாய் விட்டது அது அதே மாதிரி தாய் பறவை மாதிரி எல்லாமே செய்கிறது ஆனால் அந்த தாய் வாயில கொடுக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு அந்த பறவைக்கு குஞ்சு பறவைக்கு இருக்கிறது நான் அது நடந்து பார்த்தேன் பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது கொடுக்கல கொடுக்க மறுத்து ஓடி ஓடி ஓடி போயிருது இது அப்புறம் தானாகவே அரை தேடிக்கொண்டது அருமை அனு நம்மையும் ஆண்டவ குழந்தையாக இருக்க விரும்பாமல் பெரியவர்களாக்கி கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பான அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக கர்த்தர் விரும்பியிருக்கிறார் ஹலே லுய்யா ஹலே லோயா ஹலே அதை பறக்க வைத்தாகி அது பறக்கிறது ஹலேயா ஹலேயா எங்களுக்கு மய்மை உண்டாவதாக அந்த நாட்களிலே அதாவது பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல நான் உங்களை சுமந்து கொண்டது மறந்து விட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படி நம்ம வருத்தப்படாதபடி கர்த்தர பிள்ளைகள் கவனமாய் நடந்து கொள்ள தேவன் உதவி செய்வாராக ஆண்டவர் ஆயுதன் பெரியவர்கள் ஆகிவிட்டபடினாலே நம்மை விட்டு விடுகிறது நான் நான் நான் அந்த அறிவையும் வேண்டும் பெ உள்ளத்தில்வராய தேவன் நமக்கு இவ்வளவு பெரிய சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறபடினால கத்திரப்பிள்ளையில நான் கர்த்தனை உறுதியாக பற்றி கொள்வோம் ஆண்டவர் நமக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார் நன்மை இல்லாமல் தீமை வரும்போதும் ார் இந்தபோசத்தில் பழகினவர்களுக்கு அவை அதாவது என்ன சொல்வது அப்படிப்பட்ட நிலையில அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறதாக இருக்கும் என்று கத்திர வேதம் சொல்லுகிறபடினால ஆண்டு சொந்தப்படி அருமையான கத்திர பிள்ளைகளை நமக்கு ஒரு அருமையான தெய்வீக ஐக்கியத்தை தெய்வீக சத்தியத்தை நமக்கு தந்திருக்கின்றார் ஆ தேவராகிய கத்த என்னுடைய வார்த்தை சொல்லும் போது கலாத்திரம் என்ன சொல்கிறார் என்றால் அரசும் தாய் தாய் வளர்க்கிற பிள்ளை போல மற்றபடி ஆயா வளர்க்கிற பிள்ளைகள் இருக்காது என்று நாம் காடுகிறோம் எப்ப எல்லாருக்கும் தாயாக இருக்கிறார் நம்மை போசித்து பாதுகாத்து அதாவது நம்ம முற்ற முடிய ஒரு பெண்ணை ஒரு தாய் வளர்க்கிறாள் என்றால் பெண் பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி ஒரு ஆடவனுடைய கையில கொடுத்து கொடுக்க வரைக்கும் அந்த பொறுப்பு அவளுடைய கையில இருக்கிறது அதே போல நம்மை ஆண்டவர் வளர்த்து அவருக்கு மனவாட்டியாக அவருடைய சாயலுக்காக நம்மை மாற்றும்படியாக நம்மை வளர்த்து இருக்கிறார் ஹலையலோயா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக அறிந்திருக்கிற தொழில் பிள்ளைகளை வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகள் துன்பங்கள் பாடுகள் நெருக்கங்கள் நீங்கள் சோர்ந்து போகாமல் கவலைப்படாமல் வேளை உறுதியாக பற்றி கொண்டு ஆண்டவர் இதற்காக என்னை உயர்த்த மேன்மைப்படுத்த என்னை தன்னை போல் மாற்ற ஆண்டவர் இவைகளை செய்கிறார் என்று சொல்லி நான் உறுதியுள்ளவர்களாக இருப்போம் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கற்றுப்பிள்ளைகளே நமக்காக ஒரு வீடு கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒரு வீடு நமக்காக கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது வருடங்களாக அந்த வேலை நடக்குது லேலுயா எவ்வளவு பெரிய மாளிகையா இருக்கும் பாருங்க அவர் பண்ணிவிட்டு வருவே என்று சொல்லி இருக்கின்றார் அதற்கு அழைத்து செல்வதற்காக வரப்போகின்றார் ஆயத்தமாக அவருக்கு தெரியும் நாம் அதை இருப்போம் இல்லையில துன்பத்தின் பாதையிலே செல்வோம் அன்பர்கள் நடந்த பாதை அதுதானே என்று பக்தர்கள் பாடியிருக்கின்றனர் அந்த பாதையில் சென்று மேன்மையடுவோம் இது மத்தியிலும் கத்தரமோடு கூட இருப்பார் ஹலையோ என்னுடைய ஊழியர் காலத்தில் நான் ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் செருப்பை போட்டிருக்கிறேன் அதுக்கு முன்னால் நான் காலைல செருப்பு போடவில்லை இந்த முழு காட்டிலையும் கல்லு காட்டிலையும் சுடுமணலையும் செருப்பு இல்லாமல் அப்படி ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வரும்போது சென்றிருந்தால் என்னை பார்த்தவர் தேவனுடைய மனுஷன் கேட்டார் காலில் செருப்பு இல்லையா என்று செருப்பை பற்றி யோசிக்கல செருப்பு வாங்க காசும் கிடையாது அதை பற்றி நான் சொல்லலை செருப்பை பற்றி யோசிக்கல உடனே அங்கேயே செருப்பு வாங்கி கொடுத்தார் அந்த செருப்பை நான் வந்து அதிகமாக காலில் போட்ட ஆளுக்காக இருக்கும் கொஞ்சம் நாள் நான் கையில் தூக்கிட்டு நடந்தேன் அருமையான தேவையில்லை பிள்ளைகள் எப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருந்தது என்பது நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன் இடங்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் வாங்கி போட்ட செருப்புகள்லாம் கிடைக்கின்ற அருமையானவர்களை நூறத்தனையாக எல்லா நூறத்தனையாக அது நூலத்தனையான ஆசீர்வாத்தால என்ன செய்யப்படும் கூடு கலைக்கப்படும் இப்படி எல்லாம் வரும் இப்படி எல்லாம் பல உபத்திரங்கள் ஏற்படும் இதற்காகத்தான் கற்றல் என்னை நடத்துகின்றார் என்னை அந்த பெரிய நிலைக்கு கொண்டு போவதற்காக அநேகருக்கு விசுவாசத்தை ஓட்டு முடியாக கற்றல் என்னை இந்த பாதியில நடத்துகிறார் நான் அனுமதிக்காத அனுபவிக்காத ஒன்றை பிறருக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் அப்ப நான் அனுபவிக்கிறதான் பிறருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் இப்படி இருந்தது என்கிறதை நாமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உபத்திரத்தின் பாதையில ஆண்டவர் நம்மை தமை போல் மாற்ற தமக்கு மனமாட்டியாக இல்லாத ஒரு மாசற்றதாக நிறுத்துவதற்கு விரும்பி இருக்கிறார் என்பதை மத்தியில சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் தேவனுக்கு மயி ஆனா அப்படினால தள்ளனாலும் கிழ விளந்து போக மாட்டோம் எப்பக்கில நெருங்கினாலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம் இலையிலுவையா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக எந்த சூழலிலேயே கத்திரம் கறந்தாங்கி நடத்த வேண்டும் சிங்கக்கோப்பைக்குள்ளே போட்ட பிறகுதான் அங்கே தாந்தியனுடைய பாதையிட நாட் கத்தர் காத்தார் சிங்கங்களுடைய வாய்களை கட்டி போட்டார் என்று நாம் காணுகின்றோம் அப்படி போகிற இந்த நாள் கிளையும் கத்திராகி தேவன் நம்மை அதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்ம அநேகர் சாயலே இப்பொழுது அடைந்து கொண்டு இருக்கின்றோம் அல்லையிலேயா அநேகம் அடைந்து கொண்டு நான் உங்களுக்கு பிரதானமாக சொல்கிற காரியம் என்ன என்றால் வேதத்தில் சொல்லியிருக்கிறது யார் மூலமாவது யாராவது இடறி போயிருந்தால் அதை நம்மிடத்தில் கேட்போம் என்று கருத்து சொல்லியிருக்கின்றார் சொல்லியிருக்கின்றார் அப்படினால அவர்கள் பரவாமல் இருந்தால் அவர்களுக்கு என்றும் சொல்லியிருக்கிறது அப்படினால அப்படிப்பட்ட சூழலை யாருக்குள்ள வந்து அதற்காக வந்து ஐயா ஜோனுங்க ஐயா ஜோம் இது வேற ஒரு பிரச்சனையில் வந்ததா இருக்கும் அதை தீர்த்தால்தான் அதை விட்டால் தான் இது இந்த ஜபம் கேட்கப்படும் இல்லாட்டாலும் எவ்வளவு பெரிய வரம்பற்ற ஒரு தலை கை வைத்தாலும் ஒன்றும் கிரியை நடக்காது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் இளையலையா இலையிலேயா அவது யார் மூலமாகவும் யாருடைய ஆத்மா இடறி விடாதபடி கவனமாய் பார்த்துக் கொள்ளும் இலையிலோயா லட்சித்தது நாம இல்ல லட்சித்தது அந்த லட்சப்புக்கு கரையை கொடுத்தது கருத்து அவருடைய ஜீவனை கொடுத்து அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணி நம்மை மீட்பதற்காக அவ்வளவு பெரிய பாடுபட்டிருக்கிறார் அப்படி ஒரு ஆத்மா நம்முடைய சொல்லால் நம்முடைய செயலால் அதற்கு இடர்கள் ஏற்படுமானால் நிச்சயமாக அது நம்மிடத்திலும் அடுத்தடுத்த கேட்கப்படும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு கோயில் குட்டியாரும் கோயில்குட்டியாருக்கும் உபதேசியாருக்கும் இடையில பிணை காய் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு ரெண்டு பேருக்கு வாய் தரக்கம் ஏற்பட்டு விட்டது உபதேசியார் அது எவ்வளோ பெருசாக எடுக்கல கோயில் கொண்டியாருமே சீரியஸாக எடுத்து அதாவது இந்த வாரம் அவர் திருவண்ணாமல் நடத்த போகிறார் ஆனால் அப்படின்னால நம்மளத்தில் ஒப்புறவாகாமல் அவர் எப்படி திருவண்ணு நடத்துவார் பார்க்கலாம் என்று எண்ணி அந்த காலையில் விடியற்காலமே வந்து கோயிலெல்லாம் பறிக்க எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வைக்க வேண்டிய வேண்டிய வச்சு மேஜெல்லாம் உலகப்படுத்திட்டு வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போயிட்டார் உபதேசியார் என்ன பண்ணுறாரு பார்ப்பேன் போயிட்டார் அங்கே கோயில் பக்கத்தில் கோயில் விட்டார் வீடு அப்ப உபதேசம் நின்று நின்று நின்று பார்த்திருக்கிறார் ஆராதனை ஆரம்பிக்க நேரம் ஆயிட்டு இப்ப வரவில்லையே வீட்டை திறந்தவாத்தால் வீடு திறந்து கிடையாது வீடு சரி நம்ம வீட்டிலேயாவது போய் அவருடைய புறவாகிட்டு வந்துவிடுவோம் என்று எண்ணி அவர் இறங்கி போகிறத கண்டவுடன் அவர் சடார்ன்னு கதவை பூட்டார் கதவை பூட்டிட்டார் இவர் என்ன சுதார் அதில் தான் இந்த பாடலை அவர் ஏற்றிருக்கிறார் கர்த்தரின் பந்தி என்று அவருடைய வீட்டுக்கு முன்னால கதவுக்கு முன்னால முழங்கால் போட்டு பாட்டு பாடியிருக்கிறார் உடைந்த இருதயத்தோடு கண்ணீரோடு பாடியிருக்கிறார் அவரது பாட்டை கேட்டு உள்ள இருக்க முடியவில்லை உடனே கதை திறந்து ஒழிந்து ரெண்டு பேரும் கட்டி பிடித்து ஓப்பரம் ஆகிவிட சேர்ந்து அந்த பாட்டை இவர் தொடர்ந்து அன்றைக்குதான் புதுசா பாடுறார் பாடிக்கொண்டே வந்து ஆராதனை ஆரம்பித்தார் அலையலையா ஆராதனை எப்படி இருக்கும் அருமையான கத்திர பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு பெருகணும் மக்கள் வரணும் அதற்கு நம்ம ஒருவரும் காரணமாக நாலு மாசம் தான் இருக்குது இந்த நாலு மாசத்துக்குள்ள இந்த வருஷத்துல ஒரு அத்துமாவையாவது அதான் நான் பிரயாசப்படுவோம் இருக்கிற அத்துமாக்கள் சோர்ந்து போகிறதுக்கு நம்முடைய வாய் காரணமாக காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்வார அன்றவராகிய தேவன் நம்மை கழுகை போல தேவன் என்ற பாதிகளை நடத்துகின்றார் நம்மை உன்னதத்திற்கு கொண்டு போவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் அபிஷேகித்திருக்கிறார் பிறப்பித்திருக்கிறார் பிள்ளையாக மாற்றி இருக்கின்றார் நாம் அந்த அடைய கர்த்தனை உதவி ஏற்றுக்கொண்டு கைவிட மாட்டான் போக மாட்டேன் ஒழுங்கி போக மாட்டேன் நம்ம எல்லோரையும் ஆச்சரிப்பாராக மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய சபை மூன்று பார் இருநூற்றி நாற்பத்தி சானல் கரை ஷாலே நகர் அனந்தன் நகர் ஆசாரி பள்ளம் போஸ்ட் நாகர்கோவில் ஆறு ரெண்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து ரெண்டு இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து மூன்று தேவந்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்